பிரித்திய காலேபு எகிப்தில் புறப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அதற்கு பின்பு வழியில் வனாந்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் இப்படி வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி வாழ முடியாத ஒரு மார்க்கத்தை கத்த நமக்கு என்ன செய்யல போதித்து விட்டு போகல சுமப்பதற்கு பாரத்தை அவர் நம்ம என்ன செய்யல சுமத்தல ஜெயஜீவிய விசுவாசத்தை காத்துக்கொள்கிற ஜீவியம் உண்டு பரிசுத்தீவியம் உண்டு அப்போ ஊழியம் உண்டு ஜெய ஜீவியம் உண்டு ஜெயிக்கிறவன் பரலவரத்து சத்தியம் அதுக்கு அடையாளமாக குடும்பஸ்தன் ஆகிய யோசுவா நேற்று ஜெயித்ததை பார்த்தோம் என்னை காலையில ஊழியக்காரன் ஆகிய இளையாசர் ஜெயித்ததை பார்த்தோம் அடுத்து இன்னொரு நபர் காலே காலே ஒரு வித்தியாசமான நபர் ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் காலே காலே அப்படின்னா என்ன அர்த்தம் காலேபிராணி உள்ளவன் அர்த்தம் பலமான சக்தி உள்ள திராணி உள்ளவன் அர்த்தம் திராணின் என்ன எபிலிட்டி நமக்கு ஒரு திராணி வேணும் இந்த மார்க்கத்தில் பைபிள் எடுத்தா போதாது இந்த சத்தியத்தில் நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு திராணி வேணும் அதிகாரத்தில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க உனக்கு ஒரு திராணி வேணும் ஆறு பதினொன்னு நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறாணியலோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் பாத்தீங்களா பிசாசை எதிர்த்து நிற்க திராணி வேணும் அடுத்து சகலத்தையும் செய்து முடிக்க திராணி வேணும் நல்லா கவனிங்க உங்களுக்கு அந்த சக்தி இருக்கா தேவன் கொடுத்திருக்கிறாரா அதை பெற்று ரெண்டு விதத்தில் திராணி வேணும் ஒன்னு சகலத்தையும் செய்து முடிக்க உனக்கு திராணி வேணும் இரண்டாவது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிக்க உங்களுக்கு என்ன வேணும் திராணி வேணும் சக்தி இல்லாம நீ இந்த பாதையில் முன்னேறி போக முடியாது சொன்னா அவன் திராணி உள்ளவன் அவன் ரொம்ப போல்டான விட்டாலும் அடிப்பான் எந்த ஸ்பாட்ல விட்டாலும் வின் பண்ணுவான் அவனே ஒரு ஸ்போர்ட்டிவ் டைப் ஒரு போர்க்குணம் உள்ளவன் யாரும் போய் நிற்பாங்க ஒரு திராணி ஒரு சக்தி வேணும் விசுவாசத்தை பத்தி பேசுறோம் விசுவாசத்தின் சக்தி இல்லாமல் என்ன பிரயோஜனம் சபைக்குள்ள இருந்து சபைக்கு ஒரு ஜீவன் இருக்கு அதை பெற்றுக் கொள்ளணும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் மாறு எந்த பிசாசு செய்வன ஏனியன் தகடு தாயத்து மறந்து மைய கேரளா மந்திரம் எந்த மந்திரம்னாலும் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு சாப்பிட்டு என்ன செய்யணும் மோசை போட்டான் அது சர்ப்பமாய் மாறினது மந்திரவாதிகள் கோள்களை போட்டார்கள் அதுவும் சர்பமாய் மாறினது அடுத்த செகண்ட் மோசையின் கோல் என்ன செஞ்சிருச்சே சொல்லுங்க பாய்ந்து போய் ஓடி வந்துட்டா ஓடி வந்துருச்சா நீ என்ன பாம்பாக்கி விட்டுட்டா அவ்வளவு பாம்பாக்கி விட்டா அப்படியே ஓடி வந்துச்சே அப்படி விழுங்கிருச்சா ஒரே விழுங்குதான் டக்குன்னு நினைக்கிற மரணத்தை ஜெயமா என்ன செய்யணும் விழுங்கணும் அவ்வளவுதான் மந்திரவாதிலாம் அப்படியே அப்செட் ஆயிட்டான் ஏன்னா எங்களை எல்லாம் எங்க போயிடுச்சு சொல்லுங்க அந்த பாம்பு வாயில போயிடுச்சு அப்படியே பார்வோன்னு திகச்சுட்டான் என்னடா இது மந்திரவாதிலாம் கோல போட்டான் பாம்பு ஆயிடுச்சு அவ்வளோ பாம்பு இது நிஞ்சிடுச்சு மெல்ல மோச போய் வாழை பிடிச்சான் எதா மாறிடுச்சு கோல மாறிடுச்சு இப்ப மந்திரவாதி கையில் என்ன கிடையாது உனக்கு எதிர நிக்கிறவனை ஒரே தட்டில் நிராயுத பணியா விழுந்துடும் வல்லமை நீ உடன்படிக்கே தாக விழும் உ சக்தி வேணும் அதனால தான் பெட்டிக்கு பேர் என்னது வல்லமை விளங்கும் பெட்டி உடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு தாபரத்தில் எழுந்தருளும் நீ ஆள் சின்னாலா இருக்கலாம் பலவீனமான தோற்றமா இருக்கலாம் படிப்பறிவு கம்மியா இருக்கலாம் வசதி குறைவுகள் இருக்கலாம் ஆனா அபிஷேகமும் அக்னியும் குறைய கூடாது பிசாசின் தந்திரங்களை எடுத்து நீக்க உங்களுக்கு என்ன வேணும் திராணி வேணும் சென்னையில் திருவொற்றியூரில் ஒரு சகோதரன் கூட்டம் முடிச்சு வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இந்து கோயில் திருவிழா இப்போ அந்த சகோதரனுக்கு வேறு ரூட்டில் நினைச்ச முடியாது போக முடியாது அந்த வழியாக தான் போனோம் பயங்கர நெரிசல் அதுக்குள்ளே கூட பூந்து தூந்து தூந்து ஊந்து போயிட்டான் இவருக்கு ஏற்கனவே என்ன கிடையாது காலும் கையும் கோண புரியுதா கொஞ்சம் அங்கவீனமான ஒரு நபர் அப்படியே காலையும் கையையும் அப்படியே இடிச்சு அப்படியே இடிச்சு இடிச்சுதான் நடந்து போவான் இவனுக்கு வேற எங்கேயும் இனிமே சுற்றி போகணும்னா எவ்வளோ தூரம் சுற்றி போகிறதுன்னு சொல்லிட்டு சரி இந்த ஜனங்களோடைய சோத்திரம் வந்துட்டு போயிடலான்ட்டு உள்ளே நுழைஞ்சிட்டான் உள்ளே நுழைஞ்சா அவன் ஒரு அங்கே அந்த கோயில்ல அப்போ தான் இது தீபாரதனை காட்டி அவன் செய்கிறான் தீர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் திருநீர் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு சாமியார் ஒரு மந்திரவாதி அவன் ஃபுல் ஸ்விங்கில் எல்லாரும் கொடுக்கான் ஜனங்கள்லாம் பக்தி பரவசத்தோடு ஓடி போய் எதை வாங்கிட்டு இருக்கான் நான் நான் நீ இங்க வந்த வாங்கடா மரியாதையா இப்போ அவனுக்கு பிரஸ்டிஜ் ஆயிடுச்சு வாங்கடா மரியாதையான்னு திருப்பி அவன் திருநிறை கொடுத்தான் இவன் இல்லை நான் கிறிஸ்தவன் வாங்க மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு பக்தர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க என்னடாது இன்னைக்கு என்ன நடக்க போது பார்க்கலான்னு அவன் மந்திரவாதி அவன் புத்தி ஷோட்டம்பர் சிறுன்னு ஏறிடுச்சு ஏய் வாங்குறியா அவங்களோட கேவலப்படுத்துகிற அப்படின்னு சொன்னான் இவன் வாங்க மாட்டேண்ணா இந்த பாடுறா அவன் கண்ணில் இருந்து இப்போ ரத்தம் வர வைக்கிறேன் பாரு வாங்குறியா இல்லையாண்ணா சொன்ன உடனே விசுவாசி கண்ணில் இருந்து சொலை சொல சொல்லுன்னு ரத்தமாக வடிஞ்சிருச்சு யாரு கண்ணில் இந்த நொண்டி சகோதரன் விசுவாசி கண்ணில் இருந்து மிரண்டுட்டான் இவன் மிரண்டான் அவங்கெல்லாம் ஒரே ஒன்று பக்தி கோஷம் போட இப்போ வாங்குடா அப்படின்னா அவங்க ரத்தம் வந்தாலும் நிச்சயமாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னா போய்க்கோ ஏழு நாள் என்னிக்கோ போ அப்படின்ட்டு அனுப்பிட்டான் இவன் இப்படி இப்படி அடுத்த திருவழியை சுற்றி நொண்டி நொண்டி ஃபை தான் வந்துட்டான் பிரதர் இப்படி போய் வசங்கிட்ட தனமாதிரி கூட்டம் முடிச்சு போய் மாட்டிக்கிட்டேன் கண்ணிலருந்து ரத்தம்லாம் ஏங்கண்ணிலேயே வந்துடுச்சு இப்படி பண்ணிட்டான் எனக்கு பயமாக இருக்குது இன்னும் ஏழு நாள் என்னிக்குன்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அங்கே உள்ள உங்களே சீரியஸ் இல்லை அவங்க நம்ம ஆளுங்களுக்கு சிலருக்கு தலை முடியாது வாலும் சீரியஸ்னஸ்லாம் காட்ட மாட்டாங்க அவங்க அதெல்லாம் ஒன்றாவாது நினைப்பாட்டு ஜோம் பண்ணேன் நான் ஜோ பண்ணுறேன் போ அப்படின்ட்டாங்க இவன் தான் பயத்தில் ஏழு நாள் எண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கானே அன்னையோட இவனுக்கு மரணம் பயம் பிடிச்சிச்சு போச்சு நம்மள சோழி முடிச்சிருவான் அவ்வளோதான் இவன் போட்டான் உபவாசம் இவன் உபவாசம் போட்டான் அந்த மந்திரவாதிக்கு என்னன்னா இவனை சோழியை முடிச்சு கிறிஸ்தவனை கொண்டுட்டோங்கிறது சாதிச்சிடணும்னு அவன் மந்திரவாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவன் போய் டெய்லி பீச்சில் உட்காந்து சோறு சாப்பிடாம இயேசுவேசுவேன் நம்பி வந்தேன் என்னையை காப்பாத்துங்க என்னைய காப்பாத்துங்க என்னைய காப்பாத்துங்க என்னையை காப்பாத்துங்க இவன் ஏழு நாள் அவன் ஏழு நாள் இவனு இவனுக்கு வேட்டு வைக்கிறான் ரைட் ஏழாவது நாள் அடுத்த சண்டே இவன் கூட்டத்துக்கு வந்தான் அந்த தெருவழியாகவே போகல அடுத்த தெருவழியா அவன் வீட்டுக்கு போயிட்டான் நம்ம அது வந்தான் கூட்டத்துக்கு வந்தான் எல்லாம் முடிஞ்சது அபிஷேகத்திலாம் நிரம்பினான் விஷப்படிச்சு அந்த கோயில் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த தெருவழியாக எங்கே போயாச்சு உபவாசத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போய் படுத்துட்டான் பாவன் நொண்டி சகோதரன் ஒரு சகோதரன் என்ன பண்றது அவன் போய் சாமன் போய் படுத்துட்டான் சாயங்காலம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நொண்டி சகோதரன் வீட்டுக்கு வாசலில் கார் வந்து நிற்குது ஃபுல்லா தட்டா போட்டா தட்டா போட்டான்னு ஒரு ஏழு எட்டு பேர் இறங்கிட்டான் இறங்கி வந்து இந்த நொண்டி நொண்டி வருவார ஒரு சாமியாரு அவரு வீடு எங்கன்னு கேட்டான் அவனுங்க வந்து அவனே அந்த தொல்ல சொன்னாங்க சாமியாரா நொண்டி நொண்டி வந்து எங்க சாமியார் ஒரு பையன் நொண்டி நொண்டி வருவான் அந்த அந்த வீடு தான் சொன்னாங்க உடனே எல்லாம் நேரம் எங்கே வந்துட்டான் இவன் வீட்டுக்கு வந்துட்டான் இவங்க அம்மா போய் என்ன பண்ண இல்லை இல்லை இங்கே ஒரு சாமியார் நொண்டி நொண்டி வருவார்ல அவரை பார்க்க வந்தோம் இவனை எழுப்பி விட்டாங்க இவனுக்கு அவங்களெலாம் பார்த்தா மிரண்டுட்டான் ஏன்னா எல்லாம் வித்தியாசமான விபூதி காவி ட்ரெஸ்ஸில் போட்டு வந்திருக்காதுங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என்ன நீங்கள் தானே அந்த சாமியார்னா நான் சாமியார் இல்லை நான் விசுவாசின்னா குரு உண்மையான ஆனா அவரை நீங்க பீட் பண்ணிட்டீங்க அதனால இனி தான் நாங்கள் சாமியார ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அப்பதான் புரிஞ்சுது யார் காலி அவன் காலி அன்னையில இருந்து இந்த சகோதரனுக்கு ஒரு கிஃப்ட் செய்வனை எடுக்கிறது பிசாசை துரத்துறது தகடு எடுக்கிறது இப்படி ஒரு ஆளை மாறிட்டான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிபிஎம்ல ரொம்ப பேமஸான ஆள் பழைய ஆள்கள்ட்டெலாம் கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பாசஸ்லாம் அவனை ஃப்ளைட்ல ஏற்றி கேரளாக்கெல்லாம் அனுப்பிவிட்டாங்க உபாசம் ஒரு காலத்தில் பயந்தங்களா இருந்தால பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த திராணி கிடைச்சிருச்சா பள்ளியை மூணு கிலோமீட்டர் ஓடுற லைட் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஆளுங்களை நாங்க எங்க கொண்டு போய் பிசாசின் தந்திரங்களை எடுத்து நிற்க நீங்கள் என்ன செய்யணும் திராணி இருக்கணும் எந்த பிசாசுனாலும் ஒரு விசுவாசி சென்னையில் இருந்தாரே அவர் தெலுங்கு விசுவாசி சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணார் சைமன் சொல்லி சிஆர்பிஎஃப் போலீஸ் ஆவில் நிரம்பும் போது கூட ஏகே ஃபார்ட்டி பிடிச்ச மாதிரி தான் ஆவில் நிரம்புவார் அப்படி அதே ஸ்டைலில் தான் இருக்கும் அந்த ஆவில் நிறைவேலாம் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏ பிசாஸ் உங்கள் முன்னால் வந்துட்டா என்னங்க பண்ணுவேன் பிசாசா லைன் மாதிரி அப்படி புளிஞ்சிட வேண்டியதா என்னாச்சே அப்படிமா நம்மாலுங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க போச்சு நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை எதிர்த்து நிக்க திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள் இரண்டாவது அடுத்து வேதம் சொல்லுகிறது சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் அதுதான் நம்முடைய மெயின் காலேஜ் வந்து திராணி உள்ளவர் அடுத்து என்னாகமம் பதிமூணாம் அதிகாரம் குமாரன் காலே யூதா கோத்திரூஸ் பண்றது பாருங்க யூதா கோத்திரத்து எப்புனையின் குமாரன் காலே யூதா யூதா இன்னும் கத்தரை துதிப்பேன் இதுவரை துதித்ததில்லை அதிக பறக்கும் போது அவங்க அம்மா சொன்ன வார்த்தை பாருங்க அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதி கத்தரை துதிப்பேன் இனிமே நான் கத்தரை தான் துதிப்பேன் நமக்கு இந்த நாட்களில் துதிக்கிறவங்களா மாறணும் நல்லா கவனிங்க மழையெல்லாம் பாக்காதீங்க மழை பெஞ்சா நம்ம ஆளுங்க தூர்னா கோயிலுக்கு வர மாட்டான் மழை பெஞ்ச கோயிலுக்கு வருவான் மழையானாலும் வெயிலானாலும் தொண்டு செய்வேன் சொல்லுவான் ஆனா நம்ம ஆளுங்களுக்கு லேசா தூதிடுச்சுன்னா நினைச்சிக்க மாட்டான் அவனுக்கு அப்படி அவனை பொத்தி போது அப்படியே பாதுகாத்து கொண்டு வந்தா தான் கோயிலுக்கு அனுசிவா வருவா வெயில் அதிகமாக இருந்தா வர மாட்டான் ஏன்னா ரொம்ப இது என் கோயில தங்கல கொசு கடியுது அதாவது நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட கிறிஸ்துவ நிமித்தம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற சிந்தை வராது யூதா கோத்திரத்தான் ஜபிக்கிறவன் துதிக்கிறவன் தோற்று போகவே மாட்டான் நல்லா புரிஞ்சுக்காங்க ஜபிக்கிறவனும் துதிக்கிறவனும் ஒரு காலத்திலேயே செய்ய மாட்டான் தோற்று போக மாட்டான் காலை எப்படி உள்ள போனான் அவன் துதிக்கிறவன் அடுத்து குமார அவங்க அப்பா பேர் வந்து எப்பே எப்பத்தப்படுத்தப்பட்டவன் ரெட்டியா இருக்கிறது அவன் எதிர்கொள்ளக்கூடியவன் அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் அர்த்தம் நமக்கு இந்த நாட்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் சுத்திகரிக்கப்பட்டவன் அர்த்தம் திமுத்தையும் 2 2 21 ஒன்னு திமுத்தையுண்டாம் அதிகாரம் பிள்ளை தான் யாருப் தகப்பன்மாரா இருக்கிறவங்க ஆயத்தமா இருக்கீங்களா கத்தருக்காக எதையும் இயேசு ஆயத்தமா இருக்கணும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு எக்காலம் துணிக்குது ரெடி இல்ல இன்னைக்கு ஓட்ட முடியுது ரெடி அப்படி சொல்றவங்க கை வைத்து பார்க்கலாம் கரெக்ட் நல்ல ஒரு வாஞ்சை உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கிடவது ஆனா இதுக்கு ஒரு ரெடினஸ் இருக்கு ஒரு ஆயத்தமான ஜீவிய இருக்கு ஒருவன் இவைகளை விட்டு தங்களை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்ததும் எஜமானுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்பான் சரி இவனுடைய தன்மை என்ன கத்தர் இவன் மேலே பிரியப்பட்டு இவனை பாதுகாத்ததுக்கு காரணம் என்ன பன்னெண்டு பேரு பனிரண்டு பேர் பத்து பேர் என்ன சொல்ல என்ன சொல்லிட்டாங்க சுதந்திரத்துக் கொள்ளலாம் சொன்னாங்க பத்து பேர் பயங்கர துர்ச்செய்தி இவங்க சொன்னதை கேட்டு ஜனங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க முப்பத்தி மூணு கடைசியில் பாத்தீங்கன்னா அவர்கள் துற்செய்தி கிடையாது என்னாகமும் அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் நாம் அதை எளிதாய் கொள்ளலாம் என்றான் அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் இதுதான் அன்னைக்கு காலை துணிஞ்சு சொன்ன இல்ல நம்ம அந்த தேசத்தை பெற்றுக்கொள்ளலாம் எளிதில் சுதந்திரத்துக் கொள்ளலாம் கத்தர் நம்ம இருக்கிறார் அவர்களை காத்த நிலையில் அவர்களை விட்டு போய்விட்டது நீங்க இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு விசுவாசத்தை உச்சகட்ட பிரச்சனைகள் வரும்போது நீங்க விசுவாசத்தை துர்ச்செய்தி சொல்றீங்களா நற்செய்தி சொல்றீங்களா துர்ச்செய்தி சொன்னா இந்த மார்க்கத்தில் நீ பரமகான முடிச்சிருவ நற்செய்தி சொன்னால் இந்த ஓட்டத்தின் முடிவில் நீ பரமக்காரனை சந்திப்பாய் பல்லோகத்தில் உனக்கு வாசல் திறக்கப்படும் ஊழியத்தை சரிப்படுத்தி உங்களுடைய அறிக்கை விசுவாச அறிக்கையை மாறு இடம் கொடுங்க அது முடியாது நடக்காது வேண்டாம் கிடைக்காது இப்படியே நீங்க என்ன செய்யக்கூடாது நெகட்டிவாகவே பேசக்கூடாது மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறார் நீ வெறும் விசுவாசிச்சா தேவனுடைய மகிமே காண்பாய் அவிசுவாசம் தான் நிறைவேறும் அறிக்கைய நாமத்தை உயர்த்து அதுக்கு பிறகு கத்தர் பார்த்துக் கொள்வார் இங்கே நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்றாங்க எல்லாரும் துர்ச்செய்தி நோ சான்ஸ் ஒத்து போ அந்த இடத்துல யார நிக்கணும் தேசத்தை கத்த நமக்கு தருவார் மோச போலாம் எளிதாக என்ன செய்யலாம் மேற்கொள்வோம் எப்படி வார்த்தைகள் உங்க புருஷன் சுகந்து போகும்போது நீங்க விசுவாசமா பேசுறீங்களா எப்படி சொல்லுங்க மனைவி சோர்ந்து போகும்போது நீங்க புருஷன் விசுவாசமா பேசுறீங்களா போயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ற ஒன்னும் அதெல்லாம் கத்தர் செய்வார் சொல்லணும் போடுவோம் உபாசன் போடலாம் ஜ இவருக்கு ஒரு விசுவாசம் என்ன செய்யணும் புஷ் பண்ணும் இடத்துல இருந்த ஒரு சகோதரன் வியாதியாகி படுத்திருந்த ரெண்டு நாளா அவனுக்கு வயிற்றுல வந்து பயங்கரமான ஒரு எரிச்சல் எரிச்சல்னா தீப்பிடிச்ச மாதிரி இருக்கும் நாங்க அவனை வச்சு ஜெபிச்சு அப்போ ஒரு நாள் நாள் கழிச்சு ஒரு பழைய விசுவாசி வந்தாரு இவற்றை கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாரு போயிட்டாரு அப்போ நான் பழைய விசுவாசனா அவர் தான் அந்த சபையை தொடங்கினார வச்சா பிடிச்சான்னு கதை விட்டாங்க சரி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் கேட்டேன் இந்த விசுவாசிட்டேன் என்னப்பா அந்த பெரியவர் வந்தார் என்ன பேசினாரு நான் என்ன நினைச்சிட்டேன் அவர் இவனை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாருங்க ஆனால் அவர் ஃபீஸ் உருவிட்டு போயிருப்பாருன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் என்ன பண்ணிட்டான் என்ன யார் சொன்னாருன்னு கேட்டேன் உனக்கு சுகமில்லைங்கிறது உண்மைதான் பாஸ்டர் பிரதர்ட்ட வந்து ஜெபிச்சதும் உண்மைதான் உன்ன யார் எங்கள் தங்க சொன்னா அப்படின்னாரான் என்னன்னு கேட்டிருக்கான் பிள்ளைகூட்டிக்காரன் போடா நீ இப்படி நேராக போடா இங்கே வந்து படுத்துக்கிட்டு இப்போ வெளியே போக முடியாமல் துக்கப்பட்டுக்கிட்டு போ வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எப்படியும் போயிட்டு அப்படி எங்கே போயிடு எப்படி இதெல்லாம் திருச்செய்தி அவிஸ்வாசத்தை ஊட்டி விடுற அதுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த விசுவ எப்பெல்லாம் துர்ச்சியை சொல்றியோ நீ காண சொல்லுவான் எட்டு தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரன் ஆகி யோசுவாவும் எப்பண்ணின் குமாரனாகி காலைப்பு மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் இருந்தார்கள் என்ன அர்த்தம் காணானுக்குள் போகிற வரைக்கும் உனக்குள்ள வருகையில் போகிற வரைக்கும் வரக்கூடாது தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழணும் உனக்குள்ள தேசத்தை சுற்றி பார்த்து வந்த மனிதர்களில் யார்தான் உயிரோடு இருந்ததே அந்த அப்படிதான் சொல்லுவான் ஆனா இவங்க ஓடி போறாங்க அந்த சட்டை போய் பார்த்து தெரிஞ்சது என்னது விசுவாசிகள் எத்தனையோ பேர் ஆவிக்கரிய ஜீவத்தில் சட்டை நீ காத்துல ஆடில நல்லா ஆடிட்டு இருக்கு துர்ச்செய்தி நீ காணானுக்குள் போக வேண்டுமானால் உயிரோட போவே நான் சாவாமல் பிழைத்திருந்து உடைய செய்கைகளை விவரிப்பேன் பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும் கத்தாவே எனக்கு காணுக்குள் பிரவேசிக்கிற அந்த ஜீவன் வேணும் அடுத்து உபாகமம் ஒன்னு முப்பத்தி ஆறு எப்படி என் குமாரன் ஆகி காலை காண்பான் அவன் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினால் அவன் காலை அதை காண்பான் அவன் கத்தரை உத்தமாய் பின்பற்றினான் இந்த மார்க்கத்தில் இந்த விசுவாச ஜீவியத்தில் ஆனா இருதயத்தில் உத்தம இருக்கணும் உத்தமனா என்ன உத்தம எப்பவும் கிடைக்கும் பத்தொன்பதாம் சங்கீத பனிரெண்டாம் அவசனத்தில் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்னை ஆண்டு பெரும் அழைக்கிறார் வருஷமா குழந்தை தருகிறேன் என்று சொன்னார் தொண்ணூத்தி ஒன்பது வயதுல கத்தர வார்த்தை நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் குழந்தை தரேன் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு உத்தமராய் அவன் மாறினான் அடுத்த பத்து மாசில் யார் பிறந்தாக்கு பிறந்தான் வயசாகிறது முக்கியமல்ல உத்தமர்களாய் மாறினாதான் ஜெயஜீவியன் கிடைக்கும் உத்தமமாய் பின்பற்றுங்கள் நூத்தி ஒராம் சங்கீதத்தில் தாவித்து சொல்லுகிறான் அந்தவரே உத்தம இருதயத்தோடு என் வீட்டில் வாழ்வேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் நூத்தி ஒன்னு உத்தமமான வழ விவேகம நடப்பொழுது என் வீட்டிலே உத்தம இறுதியோடு நடந்து கொள்வீன் உத்தமமான வழி உத்தமமான ஜீவியம் எனக்கும் வேணும் தான் சொல்றான் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் உத்தமமான வழியிலே வீட்டில் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் எதிர்நோக்கி வாழலாம் உத்தமர்களாய் மாறணும் மர்கள் மாத்திரமே கத்தரை நேசிக்கிறார்கள் ஒன்னு மூணுல கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் ஏசுவ அதிகமா நேசிக்க முடியல ஜீவியத்தில் உண்மை இல்லை அதனால இயேசுவை நேசிக்க முடியல நீ மனுஷனை நேசிக்கிற மனைவியை நேசிக்கிற புருஷனை நேசிக்கிற பணத்தை நேசிக்கிற காரை நேசிக்கிற வீடு சொத்து நிலங்களை நேசிக்கிறாய் பேர்புகளை நேசிக்கிறாய் உத்தமரா நீ மாறினா யார மாத்திர நேசிப்பாய் நாங்கள் உத்தமர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் உத்தவர்கள் இல்லாதவர்களுக்கு கத்திர நேசிக்க முடியாது அவங்க உலகம் பொருள் பேரு உலகம் இந்த காரியங்கள் எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சுட்டு மற்றவங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ராங் லைன்ல போகுது அப்படின்னாலே லைஃப்ல என்ன இல்லைன்னு அர்த்தம் அப்டேட் இல்ல வண்டி திரும்பிடுச்சு திசை மாறிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து யோசுவா பதினாலு பதிமூணு பாரு பெற்றுக்கொண்ட எபிரோன் சொல்லுகிறது ஐக்கியம் இணையும் இடம் எபிரோன் சொன்னா எனது ஐக்கியம் சரியான ஐக்கியத்தில் நீ இருக்கணும் தேவனோடு இணைகிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கணும் சபை என்பது தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் எபிரோன்கிறது ஐக்கியத்தை காண்பிக்கிறது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இருக்கிறது நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள் சபையில் ஒரு சரியான உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டியது அவசியம் அவனுக்கு கிடைச்ச பங்கு என்னது அவனுக்கு கிடைச்ச பங்கு என்ன எபிரோன் கிடைத்ததே இந்த ஐக்கியம் வந்து உலக குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு பாதை 15-14 14 இருந்தும் மூன்று குமாரையும் துரத்தி விட்டு துரத்திவிடக்கூடியவன் அவன் வந்து இந்த ராட்சச பிறவிகளும் தான் அவனுக்கு டேஸ்ட் ஆகிறது சாதாரண மனுஷன் மோதுறது இல்ல அவன் மோதுறது இல்ல யாரு ஏனாக்கின் புத்திரர்கள் வின் பண்ணிருவான் அவங்கள துரத்திட்டான் படிச்சு பாருங்க ஒரு கூட்டம் பேர் காணானுக்குள்ள போய் அந்த குடிகளை துரத்தவில்லை அப்படின்னு பைபிள் இருக்கு ஒரு கூட்டம் பேர் காணானுக்குள்ள போய் அவந்த குடிகளை துரத்தி விடக் கூடாமல் போயிட்டு அப்படின்னு இருக்கு ஒரு சில குரூப்பு அந்த துரத்தி விடாமல் தங்களுக்கு பகுதி கிட்டு மாற்றிக்கொண்டார்கள் இருக்கு இன்னொரு கூட்டம் ஒரு கூட்டம் பேர் அவர்களை துரத்தி விட்டார்கள் நம்ம செய்ய முடியுமா உங்களுக்கு விரோதமான வல்லமைகளை நீங்க துரத்திட்டீங்களா இல்ல துரத்த முடியாம தடுமாறி யோசுவா பதிமூணு பதிமூணு வியாதியறாம வியாதியோடையே வா அது உலதான் இருக்கும் அப்படித்தான இருக்கு அவர்கள் இன்னால் மட்டும் எங்க தான் இருக்காங்க அவர்கள் நடுவே குடியிருக்கிறார்கள் பதினாறு அறுபத்தி மூன்று மட்டும் இந்த குரூப்புக்கு துரத்திவிட கூடாமல் போயிட்டு பெலன் இல்ல திராணி இல்ல ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டான் எபுமார் காலை துரத்தி விட்டுட்டான் நீங்க துரத்திவிட கூடாமல் போயிட்டா எப்படி என்ன பண்றீங்க உங்களை துரத்த முடியுதா துரத்திட்டீங்களா ஒரு சிலர் புத்திரர் பலத்த போதும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகட்டு கட்டுகிறவர்களாக ஆக்கி கொண்டார்கள் அதாவது அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி காம்பரமைஸ் பண்ணி கொஞ்சம் விட வேண்டிய துரத்தி விடு சாரா சொன்னா என்னுடைய பிள்ளையோடு சுதந்திரவாசி துரத்து பரியாசக்காரனை துரத்தி விடு கலகம் அடங்கும் உனக்குள்ள இருந்து துரத்தி விட வேண்டிய வல்லமேலாம் நீ துரத்தணும் இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் உள்ளே உட்கார்ந்துருக்கும் இவன் என்ன பண்ணான் தெரியுமா காலையில் போய் புத்திரத்தி துரத்தீங்களா தரக்கு நல்ல டைம் தருவி மோதி துரத்தி வெளியே அனுப்பணும் என்னாகமும் பதினாலு இருபத்தி நாலு என்னுடைய தாசன் வேற ஆவி உடையவனா இருக்கிறபடி அவனுக்கு இருக்கிற ஆவி வந்து வேறே ஆவி எல்லாரும் மாசீகமா சிந்திச்சா இவன் வேற தேவனுடைய ஆவியில சிந்திப்பான் எல்லாரும் பார்வையும் மாம்சீகமா இருந்தா இவன் பார்வை தேவனுடைய ஆவியின் பார்வையா இருக்கும் இவனுக்குள்ள இருக்கிறது என்னது வேறே வேறே என்ன புல்லாத அவியா இல்ல வேற ஆவினா தேவனுடைய ஆவி இவனுக்குள்ள வேலை செஞ்சது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் உள்ளவராள் ஒரு தெய்வீகமான கண்ணோட்டமான ஒரு ஆள் இவனுடைய பார்வையே ஒரு தெய்வீகமான தன்மை எல்லாரும் ஏனாக்கின் புத்தரரை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க வந்து ராட்சஸர்கள் நாங்கள் அவங்க முன்னால் எப்படி இருந்தோம் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தான் இவன் சொன்னா நம்மோடு இருக்கிறவர் அவளோட பெரியவர் தான் இவன் பார்வை எப்படி இருக்கு அவங்க பார்வை எப்படி இருக்கு வேறே ஆவி உன்னுடைய ஆவி ஒரு விலையேறப்பெற்ற விசுவாச ஆவி பரிசுத்தமான ஆவியா இருக்கணும் அப்படி ஒரு ரைட் ஸ்பிரிட் உனக்குள்ள வரணும் இல்லன்னு சொன்னா நீ காணாணுக்குள்ள பிரவேசிக்க முடியாது வேறியுடையவன் குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரும் பின்மாற்றம் மானசீகம் தோல்வி அதிசுவாசிகளா இருக்கலாம் நடுவில் ஒரு லீலி புஷ்பமாய் நிக்கணும் மலர்ந்த செந்தாமறையா இருக்கணும் நீ அதுக்குள்ளேயும் நீ கத்தர்க்காக கடி கொடுக்கணும் எந்த நெருக்கத்திலையும் நீ கத்தர்க்கும் எல்லாரும் சொாலும் அதிகாரமா இல்ல நியாயாதிபதிகள் ஒன்னாம் அதிகாரமாக ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் இல்ல இல்ல அதுக்கு முன்னால அப்பொழுது காலை புடைய தம்பியாகி கேனாசின் குமாரன் உதனியில் அதை பிடித்தான் இப்போ சொல்றான் என் மகளை நான் கல்யாணம் கட்டி கொடுப்பேன் அங்கே இருந்து போனான் என் குமாரி விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று பொண்ணு கல்யாணம் கட்டி கொடுக்கணும் உடனே அவன் ரோடு ரோடா போய் பொண்ணை பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு பயத்துட்டு ஒரு பத்து பொண்ணை காபி குடிச்சிட்டு வந்துடல அப்படிலாம் அவன் சுத்தின அவன் சொன்னா பிள்ளைய நான் கல்யாணம் கட்டி கொடுப்பேன் உயரமா இருக்கானா இப்படி செப்பியரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாக என்ன செய்வேன் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆவிக்குரிய ஜத்தில் ஜெயன் கட்டிடுக்குரிய மகனுக்கு கட்டி கொடுப்பேன் ஒரு அறிவு வேணும் இல்ல எங்க சொந்தத்துல கொடுக்கறாங்க அவன் ஞானசானமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் சும்மா பேருக்கு வந்து ஞானசானம் எடுத்துட்டு கல்யாணம் கட்டிட்டு திருப்பி போட்டு அடி அடி நான் கொடுக்கறந்த சபையில் கொடுக்கிறாங்க எந்த சபையில் நீ எடுத்தாலும் சரி ஜெயிச்சிருக்கானா அதுவும் எதை ஜெயிக்கணும் செபேர் அப்படின்னு அதுக்கு பழைய பேர் என்ன திபீர் முற்காலத்திலே திபீரின் பேர் கீரியாத் செபீர் திபீர் என்ன அர்த்தம் தெரியுமா பரிசுத்தர்த்த ஒரு பரிசுத்தா இருக்கிற ஒரு பையனுக்கு பொண்ணை கட்டி கொடு ஒரு பரிசுத்தமாக வாழ்கிற பெண்ணுக்கு உன் பையனை கட்டி கொடுங்க அதை விட்டுட்டு வேற குவாலிபிகேஷனை தேடி எங்கேயாவது போய் மாட்டிக்காத தேட்ரா தேட்ரா தேட்ரா நானும் அடிக்கடி சொல்லி பார்க்குறேன் ஆனால் தேடுறது யாரும் நிறுத்தின மாதிரி இல்லை டமாட்டாங்க பயணங்கள் தொடருகிறது விட்ட மாட்டான் அந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த பையன் இந்த பையன் ஓ என்ன பண்றது அவங்களுக்காக அந்த பாரம் இருக்கு கரெக்ட் தான் பாரத்தை தான் குறை சொல்லலை ஆனா அதுக்காக நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த குவாலிபிகேஷன் அந்த இது சரியில்லை இந்த சரியில்லை அந்த படிப்பு சரியில்லை இந்த படிப்பு சரியில்லை அந்த சம்பளம் சரியில்லை இந்த சம்பளம் சரியில்லை இனி வர்றவன் அவன் ஒரு நீ இருபத்தஞ்சு குவாலிபிகேஷன் தேடினா அவன் ஐம்பது குவாலிபிகேஷன் தான் வரான் மோட்டை இருபத்தஞ்சி தான் இருக்கு அவன் அடிச்சுட்டு போயிடுறான் தயவுசெய்து ஜெயித்தவனுக்கு நல்ல விசுவாசியா பிள்ளைய கடைசி வரைக்கும் வச்சுக்குவானா நல்லா நடத்துவானா சத்தியத்தில் இருப்பானா பரலவத்துக்கு வந்து சேருவானா ரைட் ஓகே குடு அவ்வளோதான் அதை விட்டுவிட்டு இல்லைங்க எங்களுக்கே வீடு இல்லை அப்போ வர்றவங்களுக்காவது வீடு இருக்கணும்ல உனக்கு தான் வீடு இல்லைன்னு ஒத்துக்கிட்ட அதே மாதிரி மிடில் கிளாஸ்லையே போ நீ அடுத்து இன்னும் எ என்ன சொன்னும் என்ன பண்றது இந்த ஆளுக்கு பேசுறது உரிமை இருக்கு வாங்கறதுக்கு அப்படி இல்ல நீங்க வந்து ஜெபிக்கணும் பழைய காலத்து தமிழ் மன்னர்களை பாருங்க தான் பொண்ணுங்களை எப்படி கட்டி கொடுத்தாங்க என்ன மாதிரி வசதி உள்ள ஒரு மன்னனுக்கு தான் கெட்டி சொன்னானா அப்படி கிடையாது தன் நாடை பாதுகாக்கிறது ஜெயிக்கிற ஒருத்தர் தானா அவனுக்கு என்ன செய்யலாம் கட்டி கொடுக்கலாம் ஜெயித்தவனுக்கு தான் இந்த கிராமத்திலலாம் ஒரு கல் வச்சுருப்பான் இலவட்ட கல் அதை தூக்குனா கட்டித்தரம்மா அதை எவனு தூக்குனா அந்த காலத்தில் தூக்குனாங்க இப்போ அந்த கல் பக்கம் போனாலே இவனுக்கு தலை சுத்தம் ஏன்னா இவன் நிற்கிறதுக்கு பலன் இல்லை உட்கார்றதுக்கு பலன் இல்லை ஒரு மணி நேரம் முழங்கால் போடுறதுக்கு இவனுக்கு சக்தி இல்லை இவன் போய் அந்த கல்லில் என்னைக்கு தூக்குனா நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்குங்க இப்போ வந்து குவாலிஃபிகேஷன்லாம் வேறு ஸ்டைலில் போயிடுச்சு சரி தேடுங்கள் கிடைத்தால் செய்து கொள்ளுங்கள் ஆனால் காலை இப்போ இன்னைக்கு காலை கொண்டு வந்து இந்த சபையில் உட்கார சொல்லுவான் பரிசுத்தமாக இருக்கானா என் பொண்ணுற கட்டி தரேன் உண்மையாக இருக்கானா உத்தமமாக இருக்கானா நல்லா வச்சுக்குவானா ஆவிக்குரியா இருப்பானா ரைட் ஓகே இது போதும் நீ ஒன்றும் சேர்த்து வச்சதும் இல்லை கொண்டு வந்ததில்லை கொண்டு போக போகிறதும் நல்ல ஒரு ஆவிக்குரிய பொண்ணு பழைய காலத்தில் சொல்லுவாங்க வீட்டில் வந்து என்ன செய்யணும் எதுக்குப்பா கல்யாணம் கட்டிட்டு வரேன்னா வீட்டில் எதுக்கு ஒரு பொண்ணு கொண்டு வந்தேன் விளக்கு ஏற்றதான் என்ன செஞ்சேன் விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதே மாதிரி என் வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல எனக்கு இதில் படித்தது அதுதான் பச ஜோயில் அவர்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு கல்யாணத்தில் அட்டி வெளுத்தர் அவன் சொன்னால் ஜெயிச்சவனுக்கு தான் என் பிள்ளை என்ன செய்வேன் கட்டி கொடுப்பானு ஞானசானம் எடுத்து பரிசுத்தாகி பெற்று பாவம் இல்லாமல் வாழ்கிறேன்னு சொல்கிறான்னா அவனை பிடிச்சி கட்டி வை அவன் எப்படியாவது உருண்டு பிறண்டாவது குடும்பத்தை நிசைவான் காப்பாற்றி கரைசேப்பான் அதை ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க ஞானசானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றேன்னு சொல்லி தான் ஏமாந்து கொடுத்துட்டேன் அது ஞானசானம் அதுக்குத்தான் சொல்கிறேன்ல தபீரை ஜெயிக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் போலியான வாழ்க்கையல்ல அடுத்து நியாயாதிபதிகளில் ஒன்றில் இல்லை விட்டால் இதுலேயே பாருங்கள் டோஸோ பதினஞ்சுலேயே தான் பொண்ணு கல்யாணம் கட்டி வச்சுட்டான் கல்யாணம் கட்டி அவளை அனுப்புறான் அவளுக்கு என்னதை கொடுத்து விட்டான் வறட்சியான ஒரு காரியத்தை கொடுத்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம ப்ராமிஸ் பண்ணக்கூடாது கல்யாணத்தில் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் சரியாக நீ எடுத்துக்கிட்டாலும் சரி நீ எந்த மண்டையில் மோட்டிவ் எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது பொண்ணு கல்யாணமோ பையன் கல்யாணமோ பிராமிஸ் பண்ணாத பாயிண்ட் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி இப்படி எதுவும் பிராமிஸே பண்ணாத அப்படிஸ் பண்ண அதை என்ன செய்ய நிறைவேற ஒன்னாலும் முடியாததை பிராமிஸ் பண்ணாதங்கிறேன் அதுக்கு தான் சொல்றேன் பிராமிஸ் பண்ணாதண்ணா அப்ப ஒண்ணு கொடுக்க கூடாது அப்படி அல்ல ஒன்னாலும் முடிஞ்சது ப்ராமிஸ் பண்ணு முடிஞ்சது செய்ய அதை விட்டுட்டு நீ ஆணைய கொடுப்பேன் காரை வாங்கி கொடுப்பேன் ஊரை வாங்கி கொடுப்பேன் அல்ல சொல்லுங்க வார்த்தையில கரெக்டா நிக்கணும் செய்வே இல்ல ஒண்ணுமே நினைசையாத சொல்லாத இவ வறட்சியான பொ சொன்ன நல்லாதான் ஆனா எதை ஜெயிச்சவனுக்கு கட்டி கொடுத்தீங்க அதை ஏற்றுக்கிட்டேன் எதை கொடுத்து அனுப்பிட்டீங்க வறட்சியை கொடுத்து அனுப்புறீங்களே எனக்கு ஒரு நீர்பாய்ச்சலான தோட்டத்தை தாரு காலை போட்டேன் என்ன செஞ்சான் கொடுத்துட்டான் என்னுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு தயாள் அது ஆம்பளை பையனுக்காக வச்சிருக்க நீ போ அப்படின்னு சொல்லல அவ கேட்டா ரைட்டு இறங்கி கேட்டுட்டா உடனே அவன் எதை கொடுத்தான் நீர்பாய்ச்சல் அதனுடைய சரியான அர்த்தம் அவனுக்குள்ள வறட்சியும் இருந்தது நீர்ப்பாய்ச்சலும் இருந்தது வறட்சி இருந்துச்சு கொடுத்துருந்தான் அதே நேரத்தில் அந்த வறட்சியை மாற்றக்கூடிய எது இருந்துச்சு எது இருந்துச்சு நீர்பாச்சல இருந்துச்சு உனக்குள்ள தோல்விகள் வரலாம் உனக்குள்ள இருந்து வேலை செஞ்சு ஜெயிக்கவும் செய்யணும் வரும் அதுலேயும் வறட்சியை மாற்றக்கூடிய ஒரு நீர்ப்பாச்சல் உனக்கு வேணும் தோல்வியை ஜெயமாக்கக்கூடிய ஒரு சக்தி வேணும் விழுந்தாளி எழுந்திருக்க கூடிய ஒரு சக்தி உனக்குள்ள என்ன செய்யணும் சொல்லணும் என் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் கடைசியாக யோசுவா பதினாலு என் குமாரன் ஆகிய காலேப்புக்கு பதிமூணு பதிமூணு அப்பொழுது யோசுவா எப்பண்ணின் குமாரன் ஆகிய காலேப்பை ஆசீர்வதித்தான் யோசுவா 14 13 இல்லையா இருக்கா எப்பமாரிய காலை போய் அவன் என்ன செய்தான் நீ ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வாழ்க்கை உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சபிக்க கூடாது சபையில் உள்ள ஒருத்தன் யாரும் சபிக்க கூடாது நீ அப்படி ஒரு வாழ்க்கை சாபம் பிடிச்ச வாழ்க்கை மற்றவன் சபிக்கிற வாழ்க்கை வாழாத யாரா இருந்தாலும் உன்னை பார்த்து என்ன செய்யணும் ஆசீர்வதிக்காய் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ் ஆசிர்வதிக்கப்பட்ட தூதன் வந்து என்ன சொன்ன சொல்லுங்க ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றான் பாருங்க சத்தமாய் அந்த எலிசபத் சொல்றா இருபத்தி எட்டு நீதிக்கப்பட்டது ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறுகிற வாழ்க்கையா சாபம் பெறுகிற வாழ்க்கையா நீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழங்க மற்ற என்ன செய்யுங்கள் வாழ்த்துங்கள் ஆசீர்வதியுங்கள் அந்த வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இருந்தால் நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் அங்கே தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களோடு திரும்பி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு விசுவாசி வீட்டுல ஊழியர்கார வந்து ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கொடுவது அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின முதலாவது சொல்லுங்கள் சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும் இல்லாதிருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவனைவதிக்கிறான் ஒன்று திராணி உள்ளவன் பிசாசின் தந்திரங்களை எழுத்து நிக்க திராணி சகலத்தையும் செய்து முடிக்க திராணி அடுத்து ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் அடுத்து நற்செய்தி சொல்லுகிறவன் அடுத்து துதிக்கிறவன் அடுத்து உயிரோடு இருந்தவன் உத்தமாய் கத்தரை பின்பற்றினவன் ஐக்கியத்திலே பெற்றுக் கொண்டவன் ராட்சச பிறவிகளை துரத்தினவன் வேற ஆவி உள்ளவன் நீர்பாச்சலான தோட்டம் உள்ளவன் ஜெயித்தவனுக்கு தன் பிள்ளையை கொடுத்தவன் ஆசிர்வாதம் பெற்றவன் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கா இருந்தால் துதியுங்கள் இல்லாவிட்டால் ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையே என்று மனஸ்தாபப்பட்டு கொஞ்ச அறிக்கையிட்டு தேவனோடு நெருங்கி வருவோம் எல்லாரும் கண்களை முடலாம் இந்த மனிதன் காணானுக்குள் பிரவேசித்தான் காணானுக்குள் பிரவேசித்த பின்பும் கூட அவன் விடல அங்க போய் மலை கேட்டு வாங்கிக் கொண்டான் அங்கிருந்த ராட்சச பிறவிகளை துரத்தினான் இது ஒரு மகிமையான அனுபவம் இவன் தான் காணானுக்குள் பிரவேசித்தது இரண்டாவது நபர் மத்தமே ரெண்டு பேர் தான் பெரிய மாணவர்களே ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது பரல ஒரு ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது பரல ஒரு ராஜ்ஜியத்தில் மேன்மையாடைய இடங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை வேணும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாதவர்கள் அறிக்கை இடங்கள் கத்தோடைய ஆண்டவரே என்னுடைய ஜீவத்திலே நான் துர்ச்செய்தி பரப்பிவிட்டேன் எனக்குள் ஆவிக்குரிய மரணங்கள் வந்துவிட்டது ஜபம் நின்று போய்விட்டது என்னால் துதிக்க முடியவில்லை எனக்காக ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவால் நீ சொன்னீர் ஆரம்ப காலங்களை போல என்னால் ஜபிக்க முடியவில்லை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க ஆண்டவரே காலைப்புக்குள்ள இருந்ததான அந்த துதியின் ஆவி அந்த வேற ஆவி அந்த ஜெயத்தின் சக்தி எனக்குள் வேண்டும் சகலத்தையும் செய்து முடிக்க திராணி இல்லாவிட்டால் கேளுங்க ஐக்கியத்தை விடாதே உனக்குள் வறட்சியா நீர்ப்பாய்ச்சலா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா சாபம் பெற்றவனா இன்னைக்கு நேரம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் சில நிமிடங்களில் நீங்கள் அறிக்கை அதற்கு பின்பு ஒரு நல்ல அபிஷேகம் இந்த வருஷத்தின் கடைசி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் உயர்த்துங்கள் கண்களை மூடுங்கள் ஆண்டவரே காணானுக்குள் பிரவேசித்த அந்த காலப்பின் வாழ்க்கை எனக்குள் இல்லையே வாழ்க்கை எனக்குள் இல்லையே விசுவாசமான வார்த்தை சொல்லி எனக்கு பழக்கம் இல்லையே ஜபம் இல்லையே துதி இல்லையே சொல்லுங்க கத்தரோடு நெருங்கி வருவோம் பலிபிடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்வோம் நாம் இன்னைக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு நேரம் அதுனால அறிக்கை செய்ய விரும்புகிறவர்கள் இதுவரை அறிக்கை செய்யாதவர்கள் உங்களுடைய ஜீவியத்தை கத்தடைய சமூகத்தில் ஒப்புரவாக்கிக் கொள்ள விரும்பினால் வலிவிட தண்டை கிருபாசன தண்டை நெருங்கி வர விரும்பினால் காணலுக்குழு பிரவேசித்த அந்த பெரிய வல்லமையுள்ள மனிதன் காலைவனுடைய வாழ்க்கை எனக்குள்ளே இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் எளிமையை அறிக்கையிடலாம் இந்த அறிக்கையின் மூலமாய் நாம் தோல்வியை சொல்கிறது மாத்திரமல்ல ஜெயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அறிக்கையிடுங்கள் பிரவேசிக்க முடியாத கேள்விப்பட்டேன் பிரவேசித்தவர்களை குறித்தும் நான் கேள்விப்பட்டேன் ஆம் முடியும் சுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறேன் ஆனால் எனக்குள் நான் இந்த சத்தியங்களை அறிந்த போது எனக்குள் இந்தெந்த காரியங்கள் இல்லை என்பதை உணர்கிறேன் தயவாய் மன்னி மாண்டவர இது ஒரு கடைசி அறிக்கை போல இருக்கலாம் சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கத்துடைய பந்தியில் பங்கெடுக்க விரும்புகிற எல்லாரும் அறிக்கையை செய்து ஜீவியத்தை ஊழியத்தை சீர்படுத்திக் சுத்த மனசாட்சியை பெற்றுக் கொள்ளுங்கள் முகத்தை பார்க்கிறான் நானும் உன் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் உன் சிந்தையை நான் அறிவேன் உன் நினைவுகளின் தோற்றங்களை அறிவேன் உன் பலக்க வழக்கங்களை நான் அறிவேன் உன் உட்காரலையும் எழுந்திருக்கிறதையும் நான் அறிவேன் நான் உன்னை நியாயத்திற்கு கொண்டு வரவில்லை உன்னை என் பட்சமாய் இழுக்கும்படியாகவே கொண்டு வந்திருக்கிறேன் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழிக்கப்படாமலும் இருக்கும்படி அவரை இப்பொழுதே முத்தம் செய்யுங்கள் நீ கேட்டதை எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன் நீ வேண்டிக் கொண்டதையெல்லாம் நான் உனக்கு அருள் செய்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்த விசுவாசம் உன்னில் இல்லை நீ எதிர்பார்த்ததெல்லாம் நான் உனக்கு அள்ளி கொடுத்தேன் நான் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் உன்னில் இல்லை உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும் நான் பரிதபிக்கிறேன் உனக்காக நான் இனி என்ன செய்ய வேண்டும் உன்னை அழிக்கும்படியாக உன்னை நியாயம் தீர்க்கும்படியாக உன்னை இல்லாமல் மாற்றும்படியாக ஒரு வல்லமை உன்னை புடைக்கும்படியாக போராடிக்கொண்டிருக்கிறது கவனமாயிறு என் அண்டை நெருங்கியவா என்னுடைய ஆவியானவர் சில காரியங்களை பிரதிஷ்டை பண்ணும்படியாக உன்னோடு போராடிக்கொண்டிருக்கிறார் நீயோ எந்த மட்டும் வசதியாயிருப்பாய் உன்னுடைய பிரதிஷ்டை உன்மேல் இருக்கிற சாபத்தை எடுத்து போடும் உன்னை சந்திக்கும் முடியாய் நான் எத்தனையோ தரம் எத்தனைத்தேன் உன்னோடு பேசும்படியாக எத்தனையோ விசை நான் கடந்து வந்தேன் உனக்கு என்னை உனக்கு தரிசனம் கொடுக்கும் முடியாக அநேக விசை நான் எழுந்தருளினேன் ஆனால் நீ என் சத்தத்தை கேட்க ஆயத்தமா இல்லை என்ன மட்டும் விலகி போவாய் உனக்கு விரிக்கப்பட்ட கண்ணிகள் அநேகம் ஆனாலும் அந்த கண்ணிகளுக்கு நடுவே நான் ஒரு வழியை உண்டு பண்ணி உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என் வழிகள் ஆச்சரியமானவைகள் நீ எங்கே இருந்தாய் நான் எவ்வளவு தூரம் உன்னை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய வழிகள் உனக்கு வேதனையாய் தென்படுகிறதோ இந்த மார்க்கம் உனக்கு வித்தியாசமாய் தென்படுகிறதோ உன்னை தூக்கி எடுத்த நாட்களை சிந்தித்து தாழ்வில் உன்னை நினைத்தவரை சிந்தித்து மாமிசத்தை அடக்கி ஆளத்தக்கதான ஒரு அக்னியின் வல்லமையை நான் உங்களில் அநேகருக்குள் அனுப்பப் போகிறேன் உன் சரீரத்தை கீழ்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை உங்களில் அனைவருக்கு நான் தரப்போகிறேன் உன் சத்துரு உன்னை குற்றஞ்சாட்டின அந்த காரியத்தில் நான் உன் தலையை உயர்த்தி நான் உன்னை கனம் பண்ண போகிறேன் நீ சிக்கி இருந்த அகப்பட்டிருந்த சோதோமில் நான் உன்னை இன்றைக்கு வெளியே கொண்டு வருகிறேன் ஜீவன் தப்ப ஓடிப்போம் சமபூமியில் இல்லாத உன் ஜீவன் என் கையில் இருக்கிறது உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது நீ பயப்படாத நான் உன்னோடு தயவு செய்து ஆவியான கூட்டத்தில் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளிபர்களுக்கு வயோதிபர்களுக்கு என்ன செய்யணும் அவர் நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு தயவு செய்து இடம் கொடுங்க யாரும் தாவியை எதிர்த்து நீக்காதீங்க பரிசு தாவிய அவித்து போற்றாதீங்க பரிசு தாவிய துக்கப்படுத்தாதீங்க உன்னை உருட்டணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் நினைக்கிறதில்ல உனக்குள்ள இருக்கிற நிரம்புகளுக்குள்ளீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யட்டும் எனக்குள்ள பரிசுத்தரிசு அனுப்பணுமா அனுப்பட்டும் மாசத்தைட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க எழுப்பி போகும் போது தொடை சென்று சுலுக்கினாலும் பரவாயில்லை ஆசிர்வதிக்கப்பட்ட திரும்பிப்போம் இந்த சரீரத்தில் உச்சந்த உள்ளங்கால் மட்டும் சரீரமாகிய ஆலயத்தில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்யும் விசுவாசிகள் ஆட்சியில் இருந்தான் அபிஷேகம் இருந்தது சில தோல்விகள் வந்தது அது நிமித்தம் அந்த சந்தோஷத்தை இழந்திருந்தான் அவன் கேட்டான் என்னுடைய ரட்சியோத்தை எனக்கு திரும்ப நீ விசுவாசியா இருக்கலாம் அபிஷேகம் பெற்ற ஊழியர்களாக இருக்கலாம் தோல்விகள் சந்தோஷம் உனக்கு இல்லாம இருந்தது ஆனா இன்னைக்கு நீ அறிக்கை செய்திருக்கிறாய் உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கத்தர் திரும்ப தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என் பாவத்தை என்னைய நானென்னும் என்னைய நானன்னு சொல்லக்கூடாது என்னைய நானனும் என்னைய நான் சொல்லக்கூடாது பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கேள் பாவத்தை மன்னித்து விட்டாரே என்னைய நானன என்னைய நானு சொல்லக்கூடாது என்னைய நானும் என்னைய நானன சொல்லக்கூடாது மனம் கேட்ட பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே முடிய போது இன்ன கூட்டம்னா அதுக்கு முன்னால இந்த கூட்டத்தில் ஒரு சிலரை கத்தர் முத்தரிக்கப் போகிறார் என்னை முத்தரி எத்தனை பேர் கேட்டு இருக்கீங்க பர்லவத்திலிருந்து ஒரு முத்திரை உன் மேல வந்து விழ உன்னை எந்த வல்லமையும் ஜெயிக்க முடியாது ஒருவன உனக்கு உண்டாக எழுத்தணிக்க முடியாது ஒரு அக்கினி முத்திரை உன்னெற்றிலோ உழட்டும் ஹலோ நீ முத்தரிக்கப்பட்டவன் நீ முத்தரிக்கப்பட்டவன்